तापत्रय श्रीकृष्णाय சச்சிதந்தூ விஷோத்பதித்தாபயா வய நுமர்ததீனிஷுவிஷத்துசு பிரேமமத் யோசிச மகவத்த லக்ஷணங்களையெல்லாம் கூறுமாறு பிரார்த்தனை செய்து கொண்டார் நிமிச்சக்கரவர்த்தி ஹரிங்கிற பெயருடைய யோகியானவர் நவயோகிகளில் ஒருத்தர் யார் பாகவதோத்தமன் அப்படின்னுங்கிறத முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் அதை பார்த்தோம் ஆத்மஸ்வரூபமாகிய பகவானிடத்தில் எல்லாவற்றையும் எவன் பார்க்கிறானோ அவன் பாகவதோத்தமன் அப்படின்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் மத்தியம பாகவத்தனை சொல்கிறார் ஆஹ பாகவதோத்தமன் பாகவத மத்தியமன் பாகவத அதமன் அப்படி சொல்ல போகிறார் அதமன் சொல்லுறதில்லை வேறு மொழியில் சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகத்தில் பாகவதனில் மத்தியமமானவனை பற்றி சொல்லுகிறார் ஈஸ்வரே ததீனேஷு பாலிஷேஷு திஷத் சுச்ச பிரேம மைத்ரி கிருபா உபேட்சா யோதி சமத்தியமாக ரொம்ப சிம்பிள் ஸ்லோகந்தான் ரொம்ப எளிமையான ஸ்லோகம்தான் ஈஸ்வரனிடத்திலும் ஈஸ்வரனை சார்ந்திருக்கக்கூடிய பக்தர்களிடத்திலும் பாலிஷேஷு மூடர்கள் அதாவது அறிவில்லாதவர்களிடத்திலும் த்விஷத்சு எதிரிகளிடத்திலும் பகைவர்களிடத்திலும் நாலு விதமான குணத்தை உடையவனாக இருக்கான் எல்லாத்தையும் பகவானாக பார்க்குறவன் பாகவதோத்தமன் ஆத்மஸ்வரூபமாக பார்க்குறவன் பாகவதோத்தமன் ஞானி பக்தன் இவன் எப்படின்னா இறைவனிடத்திலும் இறைவனுடைய அடியார்களிடத்திலும் இறைவனிடத்தில் பிரேமை அடியார்களிடத்தில் மைத்ரி அதாவது நட்பு பாலிசேஷு மூடர்களிடத்தில் அறிவில்லாதவர்களிடத்தில் கருணை கிருப்பை எதிர்க்கிற பகைவர்களிடத்தில் உபேஷா அவர்களை பொருட்படுத்தாமல் இருக்கிறது இதெல்லாம் செய்கின்றவன் மத்தியமன் யகா கரோதி சஹா மத்தியமஹா எல்லாரையும் பகவானாக பார்க்கிறவன் பாகவதோத்தமன் இந்த வேற்றுமையை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறானே அவன் பாகவத மத்தியமன் என்று இந்த ஸ்லோகத்திலே உபதேசிக்கிறார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருங்கிறது பிறகு பார்க்கலாம் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்